தொள்ளது அமர்க்பர் அபர் என்று கூறியும்லி அல்லாஹு அவர்களும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்றார்கள் என்று கூறியதும் நானும் அதாவது அவ்வாறே நம்புகிறேன் என கூறினார்கள் நான் கூறிய இதே வார்த்தையை இதே இடத்தில் நபி அலிஹி வசல்லம் அவர்கள் கூற நான் செவியிட்டுள்ளேன் என்று குறிப்பிட்டார்கள்